اللهم اللهم على على على على محمد محمد محمد كما صل حميد مجيد بارك அவன் தூதர் முகமது அலஹித்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அடைய திருப்தி எதிர்பார்த்து அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் எழுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாகும் இஸ்லாம் என்பது சுவனம் செல்லுவதற்கான ஒரே ஒரு வழிமுறையாகும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் இஸ்லாம் அல் அல்பர் ஆன் அசுன்னா அதனை கொண்டு வழிநடாத்தப்பட வேண்டும் அந்த கொள்கையை ஏற்று ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகமாகும் ஜமா அதுல் முஸ்லிமின் இந்த சமூகத்துக்குள் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்றொரு முஸ்லிமுக்குள் செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நதி அழகி சலாத்து வலாம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி எடுப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஹதீஸை நினைவுபடுத்தலாம் இரண்டாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் அதன் முஸ்லிம் சித்து ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு செலுத்த வேண்டிய கடமை முதலாவதாக நபி அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த முஸ்லிமை நீ சந்தித்தால் அவர் மீது நீ சதாம் சொல்வாயாக இது முதலாவது கடமை என நபி அலைகி சதாத்துவ சலாம் அவர்கள் ஆறு கடமைகளையும் விவரிக்கின்ற அந்த ஹபீசிலே முதலாவதாக கூறியதாகும் எனவே ஒரு முஸ்லிம் தனது அதே கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய சுவனன் செல்லுவதற்கான ஒரே வலியாகிய இஸ்லாமிய வரம்புகளை வெளிப்படையிலே பின்பற்றக்கூடிய மற்றொரு முஸ்லிமை சந்தித்தால் அவர் மீது இவர் சொல்ல வேண்டும் இது நபி அவர்களுடைய அறிவுறுத்தல் வழிகாட்டல் நன்மை தீமைகளை தெளிவுபடுத்தியது போன்று அதனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதையும் நடைமுறையால் மிக அழகிய முறையிலே எங்களுக்கு செயல்படுத்தி காட்டி சென்றார்கள் எனவேதான் அம்மா அடுத்த ஆயிரத்தி இருபத்தி ஒரா வசனத்தில் சொல்லுகின்றான் மக்களுக்கான அல்லாவுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி காணப்படுகின்றது இந்த அல்பராணிய வசனம் மிக பெருமதியான ஒரு வசனம் ஒரு முஸ்லிம் உடைய வாழ்க்கை முறை நடிகர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ இதுதான் அவனுடைய வாழ்க்கை முறை சுவனத்திலே மிக உயர்ந்த முதல்தர அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர்கள் நபி அழகி சலாத்துவ சுடாம அவர்கள் ஆவார்கள் எனவே அந்த அந்தஸ்தை அதுபோன்ற ஒரு வாழ்க்கை முறையை இலக்கு வைத்து நாம் வாழ வேண்டும் அதிலே ஒவ்வொருவரும் தத்தமற்குரிய அளவை பெற்றுக்கொள்வார்கள் நபியுடைய அந்தஸ்தை பெற முடியாது அந்த முன்மாதிரியை பின்பற்றி வாழும் மனிதனுடைய பலவீனங்களை நாம் அறிந்திருக்கின்றோம் முழுமையாக அந்த நபி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நாம் வாழ்க்கை பயணத்தை செலுத்த வேண்டும் நபி அவர்கள் செய்தது போன்றும் முழுமையாக எங்களிடம் எங்களுக்கு செயல்படுத்த முடியாவிட்டாலும் சில சில குறைபாடுகள் நபியை போன்று இபாது செய்ய முடியாது நபியை போன்று ஈமானிலே உறுதியோடு நாம் தியானம் செய்ய முடியாது இப்படி பல அம்சங்களிலே நாம் குறைபாடு உடையவர்களாக இருந்தாலும் நபி அவர்கள் தந்த சட்டத்தை தெளிவாக ஏற்றி நாம் வேண்டும் அதன் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமையாக சலாம் சொல்வதை நபி அவர்கள் கற்றுத்தந்தார்கள் அதே நேரத்தில் அந்த அல்லாவுடைய இறுதிச்சூழலும் எங்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட அந்த நபி அவர்களும் இந்த சலாத்தை எப்படி சொன்னார்கள் யாருக்கு சொன்னார்கள் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் யாருக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள் என்ற விவரங்களை சொல்லுகின்ற விடயத்திலே நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் இதிலே மிக பிழையாக யார் யாருக்கெல்லாம் சலாம் சொல்லலாம் என்ற விடயத்தில் மிக பிழையாக ஒரு சில குளமாக்கல் கூட வழிகாட்டுக ஒரு சில இடங்களில் சரியாக எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் அல் குரானை விளை விளையாக பல சட்டங்களை இவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த சலாம் என்பது ஒட்டுமொத்தமாக எந்த ஒருவர் மீதும் நாம் சலாம் சொல்லலாமா அல்லது ஒரு முஸ்லிமுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லலாமா என்ற விடயம் மிக முக்கியமானது இது கொள்கையோடு சம்பந்தப்பட்டது நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று சுவனம் செல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு சில வரம்புகள் இருக்கின்றன அதனை நாம் தாண்ட முடியாது அவர்கள் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்டிருப்பார்கள் வகையை மட்டும் பின்பற்றுவார்கள் அதே முக்கியமான ஒரு அம்சம்தான் நபி முகமது அலஹி சலாத்து அவர்கள் எப்படி அழுத்துராணை விளங்கினார்களோ எப்படி விளக்கப்படுத்தினார்களோ அல்துறானிய சட்டங்களை அவர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அதே அந்த முன்மாதிரியை எடுத்து நடப்பதும் சுவனம் செல்லும் கூட்டத்தின் கடமையாகும் சமூகத்திலே எழுபத்தி இரண்டு பிரிவுகள் இஸ்லாம் என நினைத்து நர்த்து கொண்டிருப்பார்கள் நாம் சொல்லுவது போன்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஒரே ஒரு கூட்டம் சூழல் செல்லும் அந்த கூட்டம் எப்படி வகையை பின்பற்றுகின்றதோ ஒரே தலைமைத்வத்தின் கீழ் ஒன்றுபட்டிருக்கின்றதோ புராணை நபி அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்கள் எப்படி விளங்கினார்கள் என்பதை பார்த்து விளங்குகின்றார்களோ அதுபோன்று ஏனைய பிரிவுகள் செயல்பட மாட்டார்கள் அதன் அடிப்படையிலே முதலாவது ஹதீஸ் நாம் நினைவுபடுத்தினோம் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்று தெளிவுபடுத்திவிட்டார்கள் இதனை விளக்கக்கூடிய நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன உங்களுக்கு மத்தியில் சதாப்பை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இப்படி பல அரிகள் இருக்கின்றன சுருக்கமான அனைத்தையும் நினைவுபடுத்த முடியாது அதே போன்று இதிலே முக்கியமான அம்சம் நடிகவர்கள் யார் யாருக்கு சதாம் சொன்னார்கள் என்ற விடயத்தை நாம் கவனிக்க வேண்டும் எனவேதான் நாங்கள் அல்துற முப்பத்தி மூணாவது அத்தி ஆயிரத்தி இருபத்தி ஒராது வடத்தை நினைவுபடுத்தினோம் அையும் நம்புகின்றவர்கள் அதிகம் அதிகமாக அவ்வாறை நினைவு கூறுவதென்றால் எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது எனவேதான் நாம் உதாரணமாக இரவு தொழுகையை எடுத்தால் நபி அவர்கள் மிக அதிகமாக பதிமூன்று ரக்காத்துக்கள் வரைதான் செய்திருக்கின்றார்கள் எனவே அதற்கு மேலதிகமாக நாம் சென்றுவிடக் கூடாது என்று சொல்லுகின்றோம் இதே போன்றோ நபி அவர்களை விட அழகிய முறையிலே தாவத்து செய்த எவருமே கிடையாது சமூகங்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களின் நேர்வழிக்கு வர வேண்டும் என்பது செயல்பட்டவர்கள் வேறு எவரும் கிடையாது எனவே இன்று சில ஒரு சில அமைப்புகள் ஏனைய மக்களுக்கு இஸ்லாத்தை நாம் எடுத்து வைக்கின்றோம் இழகுபடுத்துகின்றோம் என்று நினைத்து ிய வரம்புகளை உடைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் வழிகேட்டிலே அதில் ஒரு அம்சம்தான் யார் யாருக்கு என்பது அனைவருக்கும் ஒன்றா அல்லது களிமா சொல்லி எழுபத்தி மூன்று பிரிவாக இந்த பிரிவுகளுக்கு மத்தியிலே சோனம் செல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டம் தங்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டிய ஒன்றா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நபி அலைய சலாத்து வசலாம் அவர்கள் தங்களுடைய காலத்தில் தங்களது தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று மக்களுக்கு சலாம் சொன்னார்களா சொல்வதை அனுமதித்தார்களா என்று நாம் பார்த்தால் ஜீனை எட்டி வைப்பதற்காக உதவி செய்தவர்கள் மிக முக்கியமான ஒருவராகிய நபி அடையுத் தலாத் அவர்களுடைய அவர்களுக்கு நபி அவர்கள் எந்த அளவு தாவத்து என்பது எங்களுக்கு தெரியும் அவர் நபி அவர்களுக்கு இந்த உதவியாக இருந்தார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும் அந்த மனிதருடைய இறுதி நேரத்தில் கூட அவருடைய அவரிடத்திலே சென்று அவரிடம் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி அபு ஒரே அவர்கள் கூறும் போது முசுமிரே இருபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இந்த ஹரிஸ் பதிவாக இருக்கின்றோம் அல்லாவின் தூதர் முகமது அலஹி சலாத்துலாம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தையை நோக்கி செய்யாமா அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று சொல்வீராக மறுமை நாளிலே உங்களுக்காக நான் காட்சி சொல்வேன் என்று சிறிய தந்தையை பார்த்து சொன்னார்களே தவிர அவரை இசார்த்தின் தால் தவறியூட்ட வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு முழு பாதுகாப்பாகவும் இருந்த அந்த மனிதரை நோக்கி தங்களுடைய இலக்க உறவினரான அந்த மனிதரை நோக்கி மரணிக்கின்ற அந்த நேரத்தில் கூட இவர் இசார்த்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆர்வத்தோடு பேசிய நதி அழகித்தலா அவர்கள் அந்த மனிதருக்கு அசலாமும் அழைப்பும் முரமதும் பாய் ஒவர காட்டுவோம் எனவும் சொல்லவில்லை மேல உள்ள ஹீபிலே நாம் பார்த்தது போன்று சலாம் என்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்தித்தால் சொல்ல கடமைப்பட்ட ஆறு விடயங்களிலே ஒன்றை அன்றி சலாம் என்பது உலகத்திலே இந்த சத்தியத்திற்கு அப்பால் வாழுகின்றவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வாழ்த்து முறை அல்ல முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டிய ஒரு விடயமாகும் எனவே நபி அடைய சலாத்துவத்தலாம் அவர்கள் உறவு முறையாக இருந்தும் தங்களுடைய கொள்கைக்கு முழுக்க ஆதரவாக இருந்தும் இரத்த அதாவது இரத்த உறவோ கொள்கைக்கு ஆதரவோ இறுதி நேரத்திலே எங்கே மரணித்து விடுவார் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட நீங்கள் வீணின் அடிப்படையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே ஒழிய அந்த மனிதருக்கு ஆரம்பிக்கவில்லை எனவே நபி அடையி சலாத்துவத்தலாம் அவர்களுடைய முன்மாதிரியை நாங்கள் அவர்களுடைய மூன்று வருட கால வாழ்க்கையையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் சந்தர்ப்பத்திலும் தங்களோடு வழியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதருக்கு நபி அவர்கள் என்பது முதலாளர்களிடம் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதுபோக்கி நபி அலைகி சலா துவசலாம் அவர்கள் இந்த சத்தியத்திற்கு அப்பால் பார்த்து அன்று என்னென்ன சமூகங்களை அவர்கள் எதிர்நோக்கினார்களோ அவர்களோடு இந்த செலாம் விடயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் இரண்டாவது கொட்பாவை தெளிவுபடுத்துகின்ற الحمد لله وحده نصعينه من ياته الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير اله هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ما بعد نبي عليه الصلاه والسلام اوردت سنه ورحديث مسند احمد ابدا பல ஹதீஸ் நூல்களிலே பதிவாகியிருக்கின்றது இமாம் முஸ்லிம் அவர்கள் எந்த அறிவிப்பாளர்களை கொண்டு தங்களுடைய நூலிலே ஹரிசுகளை பதிவு செய்திருக்கின்றார்களோ அதே அறிவிப்பாளர்கள் மூலம் அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆக இது காணப்படுகின்றது முசின் அகமதிலே ஏழாயிரத்தி இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் நபி அலஹிப் சலாத்து அவர்கள் எங்களுக்கு ஆரம்பத்திலே எப்படி ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமை ஒரு முஸ்லிமை நாங்கள் சந்தித்தால் அவருக்கு செலாம் சொல்வது கடமை என்று எப்படி தெளிவுபடுத்தினார்களோ இதே யாரெல்லாம் அவுக்கு இணை வைக்க வைப்பவர்களாக இருக்கின்றார்களோ முஸ்லிம்கள் என்று கூறிக்கொண்டே நபியுடைய காலத்தில் முக்கியமான மூன்று சமூகம் தெளிவான வழிகேட்டிலே இருந்து கொண்டிருந்தார்கள் அது நபி அவர்கள் எந்த சமூகத்தில் பிறந்து வளர்ந்தார்களோ அந்த சமூகமாகிய மக்கா முஷ்ரிக்கள் என்று சொல்லப்படும் இப்ராஹிம் நபியுடைய உம்மத்தாக அவர்களுடைய தீனை பின்பற்றுகின்றோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதே இன்னும் முக்கியமான இரண்டு சமூகம் அங்கே காணப்பட்டது ஒன்று மூசா நபி அவர்களுடைய என்று பெயர் குறிப்பிடப்படுவார்கள் நாம் அனைவரும் அறிந்தது அதே போன்று முகமது அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு முன்னதாக அனுப்பப்பட்டும் தங்களுடைய அபிமார்கள் கொண்டு வந்த நேர்வழியை பின்பற்றுவதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதிலே சில சில இஸ்லாமிய அம்சங்கள் காணப்பட்டன அதில் ஒன்றுதான் இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற முறைமை காணப்பட்டது இப்போது நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தங்களுக்கு முன்னால் இருந்த முக்கியமான மூன்று சமூகங்கள் என்று நபி அலை சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த வார்த்தைகள் என்னவென்றால் அவர்களை நீங்கள் பாதையிலே சந்தித்தால் அவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் தெளிவாக சொன்னார்கள் இதுவே முக்கியமான ஒரு அறிவிப்பாளர் சுஹாயிபின் அபு சாலி என்பவர் இவர் மூலமாக செய்திகள் இவருடைய பல மாணவர்கள் பல வார்த்தைகளிலே அறிவித்திருக்கின்றார்கள் நான் மேலே சொன்னது போன்று அங்கே முஸ்லிமீன்கள் எனப்படுவோர் இருந்தார்கள் யூழர்கள் இருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக இவர்களில் எவருக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது என்ற அடிப்படை ஹரிசை ஒரு சிலர் அறிவிக்கும் போது யூதர்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் அறிவிக்கும் கிறிஸ்தவர்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் ஒரு சிலர் அறிவிக்கும் போது என்று கூறியிருக்கின்றார்கள் அனைவருமே சுஹாயிபின் அபிசாலின் என்ற இந்த அறிவிப்பாளரிடம் இருந்துதான் எடுத்து அறிவித்திருக்கின்றார்கள் முக்கியமான பல இமாம்கள் அதாவது இந்த ஹபீஸை அறிவிக்கக்கூடிய அந்த இமாம்கள் அந்த மாணவர்கள் இவர்கள் அனைவருமே முஸ்லித்தீன்களுக்கு தலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்ற பொதுவான விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சுஹர்பின் அபிசாலின் என்ற அறிவிப்பாதம் இருந்து அறிவிக்கின்ற இமாம் சுஹர் இவர்கள் திருப்பி அந்த தங்களுடைய ஆசிரியர்களிடம் கேட்கின்றார்கள் இந்த ஹதிபிலே அவர்களை நீங்கள் சந்தித்தால் கலாத்தை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்று சொன்னபோது இமாம் சுஹைல் கேட்கின்றார்கள் யூத கிறிஸ்தவர்கள் ஐயா என இமாம் சுஹைல் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல் மஷ்ரிக்கூல் இணை என்று உறுதிப்படுத்தி சொல்லுகின்றார்கள் யாரெல்லாம் இணை இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று நபி அரகி சலாத்து அஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உறுதிப்படுத்தி சொல்லுகின்றார்கள் இதே போன்ற ஹதீஸ் இன்னும் பல நூல்களிலே இதே ஆசிரியரிடமிருந்து வேறு இமாம் சௌரி போன்றவர்கள் இமாம் சோபா போன்றவர்கள் இவர்கள் மிக தெளிவாக பாதையிலே அவர்களை நீங்கள் சந்தித்தால் சலாத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள் என்று அந்த ஹரிசை அறிவித்திருக்கின்றார்கள் அதே நேரத்திலே சகை முஸ்லிமிலே அவர் இதே போன்று பொதுவாக முஸ்லிம்களினின்றும் எந்த ஒருவரையும் எந்த ஒரு சாராரையும் பேர் கூறப்படாமல் நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று பொதுவாக அறிவிப்பு காணப்படுவதாக இமாம் முஸ்லிம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போன்ற ஹரிசலுக்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தம் சுருக்கம் என்னவென்றால் நபி அலைகி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமை சலாம் என்பதை கற்றுத்தந்தார்கள் நபியிலே அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று சொன்ன அவ்வா அந்த கூட்டிக்கு இணங்க நபி அவர்கள் தங்களுடைய கூட்டத்துக்கு வெளியிலே எந்த ஒரு மனிதருக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பித்ததாக கிடையாது இன்னும் அதிகமா இன்னும் சொல்லுவதென்றால் செய்யும் போது சலாம் எழுத வேண்டிய இடத்திலே அசலாமு மனிதா நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சலாம் உண்டாகட்டும் என்று எழுதினார்களே ஒளிய மாற்று மதத்தில் உள்ளவர்களுக்கு சத்தியத்தில் அப்பால் உள்ளவர்களுக்கு ஒருபோதும் சதாத்தை கொண்டு ஆரம்பிக்கவில்லை ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் அல் குரானுடைய ஒரு வசனத்தை ஹதீஸின் இந்த விளக்கங்கள் இல்லாமல் ஹதீசருக்கு முரணான ஒரு விளக்கத்தை முன்வைத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மாற்று சமூகங்களுக்கும் சலாம் சொல்லலாம் ஒரு சுய கருத்தைத்துகின்றார்கள் விளக்கமான ஹரீஸை அவர்கள் புறக்கணித்ததன் காரணமாக வழிகேட்டிலே செலுகின்றார்கள் இப்ராஹிம் அலகி சலாத்து அவர்களிலே உங்களுக்கு ஒரு அழகிய இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்களுடைய தந்தைக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிய விடயத்தை தவிர என்ற அறுபது ஆறு அத்தியாயத்தில் நாலாறு வசனத்தில் அம்மா சொல்லுகின்றார் இந்த குரான் வசனத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு மட்டும்தான் தேடக்கூடாது அதாவது இப்ராஹிம் அலைஸ்லாத்துலாம் அவர்கள் தங்களுடைய சலாம் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே நாம் சலாம் சொல்ல என்ற ஒரு மிக பிழையான ஹதீஃபளுக்கு முரணான விளக்கத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்களுடைய வழிகேட்டை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு அத்தியாயத்தின் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது விளக்கமான நபியுடைய முன்மாதிரியை வைத்து தீர்மானத்திற்கு வராவிட்டால் எவ்வளவு பெரிய விபரீதம் வருகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அறுபதாவது அத்தியாயத்தின் நாலாவது வசனத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய தந்தையான முஷிக்கு சலாம் சொன்னார்கள் என்பதை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாம் என்று எடுத்தால் அதிகிலே நேரடியாக தடை செய்யப்பட்ட முசிகளுக்கு சதாத்தை கொண்டு ஆரம்பிக்காதது என்ற விளக்கத்தை இவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் இது எப்படி விபரீதமானது என்றால் ஆறாவது அத்தியாய் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சொல்லுகின்றான் நடிகே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் உணவு உணவு உணக்கூடிய ஒருவர் அவருக்கு மரணித்ததை தவிர ஓட்டப்பட்ட இரத்தத்தை தவிர பன்று இறைச்சியை தவிர அவ்வா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்தவர்களை தவிர வேறு எந்த ஒன்றுமே அவர்களுக்கு அத்தகைய ஒரு உதயத்தை நான் காணவில்லை என்று சொல்லுங்கள் என்று அவ்வா கற்றுக் கொடுக்கின்றார் அப்படியானால் நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒன்று மரணித்தவைகள் இரண்டாவது ஓட்டப்பட்ட இரத்தம் மூன்றாவது பன்று இறைச்சி அவ்வா அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யப்பட்டவை இவற்றை தவிர வேறு எதுவுமே ஹரான் இல்லை அவ்வாறு வங்கியிலே நான் காணவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்படி அவ்வாஹ் நடித்து கட்டளை இந்த குரான் வசனத்தை ஹபீசருடைய ஒளியிலே நாம் பார்க்காவிட்டால் நாய் பூனை போன்ற எத்தனையோ சிங்கம் போன்ற அல்லது கழுதை கூட இவைகள் இங்கே குறிப்பிடப்படவில்லை அவை ஆகுமானது என்று ஆகிவிடும் விபரீதம் ஏற்படுவதற்கு காரணம் குரானை நாங்கள் ஹதீசுடைய ஒளியிலே பார்க்க வேண்டும் குரானுக்கு விளக்கமாக விரிவுரையான ஹதீஸ் காணப்படுகின்றது அதன் அடிப்படையிலே எப்படி பன்ற இறைச்சி செத்தவைகள் ஓட்டப்பட்ட இரத்தம் அவ்வாஹ அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யப்பட்டவை இதை தவிர வகையிலே ஹராமாக்கப்பட்ட எதனையும் நான் காணவில்லை என்று சொல்லுகின்ற இந்த குரான் வசனத்தின் தெளிவுடு சேர்த்து எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ அவை ஹரீசிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றன இதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலஹி சலாத்துலாம் அவர்கள் தங்களுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடிய விடயத்திலே உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று இந்த குரான் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஹரீஸ் இதற்கு மேல விளக்கத்தை தருகின்றது அவர்கள் எப்படி தங்களுடைய உங்களுக்கு என்பது ஹரீஸிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஹரீஸை தான் நாம் தெளிவுபடுத்தினோம் ஒரு சிலர் அந்த ஹரீஸை கூட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அதன் அறிவிப்பாளர்கள் நாம் மூன்று சாதாரை குறிப்பிட்டோம் மூன்று மக்கா முஸ்லித்த மற்றொன்று யூதர்கள் மூன்றாவது சமூகத்தினர் கிறிஸ்தவர்கள் ஒரே ஆசிரியரிடம் இருந்து ஒட்டு மொத்தமாக முஸ்லிக்கியர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது என்ற அடிப்படை ஹரி இதிலே மக்கா முஸ்லிக்கியங்கள் வரும்போது முஸ்லிக்கியங்கள் என்பதை சொல்லுகின்றார்கள் யூதர்களுடைய விடயம் வரும்போது அவர்களையும் உள்ளடக்கும் என்பதற்காக யூதர்களை சொல்லுகின்றார்கள் அதே போன்று கிறிஸ்தவர்கள் அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று கிறிஸ்தவர்களையும் சேர்த்து யூத கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகின்றனர் ஒட்டுமொத்தத்தில் இவர்கள் அனைவரும் இணை வைப்பாளர்கள் சத்தியத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் முஸ்லிம் என்ற வரையறைக்குள் வராதவர்கள் எனவே நபி அலைகு அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே தாவாவிக்காகவோ ஏனையே எந்த ஒரு காரணத்திற்காகவும் முஸ்லிம் அல்லாத தங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே இல்லாத ஒரு நபருக்கு சலாம் சொன்னதாக எந்த ஹதிசும் கிடையாது எனவே இந்த சத்தியத்துக்கு அப்பாப்பட்ட முஸ்லி கிங்களுக்கு கொண்டு ஆரம்பித்தார்கள் என்ற பொதுவான ஹதீஸை நபி அலேஹு சலாத்துலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் முஸ்லிமிலே யாருடைய பெயரும் குறிப்பிடப்படாமல் எம் அல்லாதவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தராத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்ற அறிவிப்பும் காணப்படுகின்றது என்று இமாம் முஸ்லிம் அவர்களை சுட்டிக்காட்டுகின்றார்கள் இமாம் முஸ்லிம் அவர்களுடைய அதே அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவிக்கப்பட்ட செய்தி முஸ்மத் அகமது உட்பட இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன எனவே இந்த ஹதீஸை கூட ஹதீஸ் கடையிலே போதிய அல்லது இந்த குறிப்பிட்ட ஹதீஸை பற்றி தெளிவான அதன் ஆய்விலே சரியான முடிவை அடையாதவர்கள் இந்த ஹை நபியுடைய செய்தி அல்ல என்று நினைக்கின்றார்கள் உண்மை அது அல்ல பொதுவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிக்கியங்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மக்க முஸ்லிக்கியங்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அனைவரும் முஸ்லிக்கியங்கள் என்பது உள்ளடங்குவார்கள் எனவே தங்களுடைய ஆசிரியரிடமிருந்து அந்த ஹதீஸை கேட்டவர்கள் அவர்கள் சொன்ன உறுதிப்படுத்துகின்றார்கள் எனவே இந்த ஹரீஸின் சகி ஆனது முஸ்னத் அகமது உட்பட பல நூல்களிலே வருகின்றது தங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து அழிக்கக்கூடிய கேட்கின்றார்கள் யூழ கிறிஸ்தவர்களா என்று அவர்கள் திருப்பி கேட்டும் கூட தங்களுடைய ஆசிரியரான சுமல்பின் இவர்கள் நீண்ட சலாத்தை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்று நபி அவர்கள் பொதுவாக சொன்னார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே சுருக்கம் என்னவென்றால் என்பது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு முஸ்லிமை சந்தித்தால் முஸ்லிமுக்கு முஸ்லிமை சந்திக்கின்ற போது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இஸ்லாமிய கடமையாகும் நபி அவர்கள் முஸ்லிம் அல்லாத ஒருவரை பார்த்து சலாம் சொன்னார்களா என்று அவர்களுடைய இருபத்தி வட்ட வாழ்த்துகள் நீங்கள் தேடினால் எங்கேயும் உங்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொன்ன ஆதாரம் கிடைக்காது நபி இப்ராஹிம் அலை சாத்து இஸ்லாம் இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு முஸ்லிம்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பித்தார்கள் என்று நபி அவர்கள் மிக தெளிவாக தடை செய்து விட்டார்கள் இறுதியிலே இந்த ஹதீஸ் சகி ஆனதா என்று கேட்டால் ஹதீஸ் கலை அறிஞர்களின் ஒளிப்படுப்பதற்கு அடிப்படையிலே ஹதீஸ் ஒளியிலே இந்த செய்தியை நாம் ஆய்வு செய்வதன் அடிப்படையிலே இது சளி ஹதீஸ் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இது சளி ஆனது என்பது எவராலும் நிரூபிக்க முடியாத ஒரு உண்மையாகும் ஆகவே சலாம் என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மட்டும் உள்ள ஒன்றாகும் அதே நேரத்தில் யூத கிறிஸ்தவர்களிடம் தான் நபி அவர்களுடைய காலத்திலே சலாம் சொல்லுகின்ற வளமை இருந்தது இருந்தார்கள் அவர்களிலே யூதர்களிலே அதிகமானவர்கள் என்ற வார்த்தையை நயவஞ்சகத்தனமாக வெளியிலே நல்லதை சொல்வது போன்று சொல்லி கெட்டதை சொல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் செயல்பட்டார்கள் இப்படியான சலாம் யாராவது எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் முஸ்லிம் அல்லாத ஒருவர் செயல்படுத்தி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த யூழர்கள் சலாம் சொன்னால் உங்களுக்கு அஸ்ஸாமு அழைக்க உங்கள் மீது உங்களுக்கு சாவு ஏற்படுத்தும் என்று சபிக்கின்றார்கள் எனவே நீங்கள் அழகிய முறையிலே வாழைக்கும் உங்கள் மீதும் உண்டாகட்டும் என்று அழகிய முறையை சொல்லிவிடுங்கள் எங்களை அவர்கள் தபித்திருந்தால் உங்கள் மீதும் தாபம் உண்டாகும் என்று கருத்து வரும் எங்களுக்கு அவர்கள் பிரார்த்தித்திருந்தால் நாமும் அவர்களுக்கு பிரார்த்திப்பதாகிவிடும் என்ற மிக அழகிய ஒரு புத்திசாலித்தனமான பதவை கற்றுத்தந்தார்கள் எனவே ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னவென்றால் சோனம் செல்லக்கூடிய கூட்டத்திலே ஒரு மனிதன் தான் சோனம் செல்ல வேண்டும் என்பதே உண்மையாளனாக அவன் இருப்பான் அந்த ஒரு கூட்டத்திலே அவன் நுழைந்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் வகையை பின்பற்றிருந்த அந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் மற்றொருவரை அவன் சந்திக்கும் கட்டாயம் சலாம் சொல்ல வேண்டும் அது அவனுடைய கடமை இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க கூடாது இதற்கு அப்பால் யாராவது எமக்கு சலாம் சொன்னால் அந்த சதாத்தை அவர்கள் உண்மையிலேயே பிரார்த்தனையாக சொல்லுகின்றார் என்று தெரிந்தால் யாராவது அன்றைய சொன்னது போன்ற இந்த வார்த்தைகளை மாற்றி சத்தியத்தின் மீது உள்ள கோபத்தின் காரணமாக பொறாமையின் காரணமாக என் மீது சபிக்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றார்கள் என்று தெரிந்தால் வாழைக்கும் அல்லது வாழைக்க என்று நாம் கூறிவிட வேண்டும் இதுதான் இஸ்லாம் கூறுகின்ற முறையாகும் எனவே ஒவ்வொரு விடயத்திலும் நபி அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் தெளிவாக குரான் சுண்ணாவை கொண்டு வழிகாட்டக்கூடிய உளமாக்களின் வழிகாட்டலே நாம் அதனை அறிந்து தூய்மையோடு நபியுடைய வாழ்க்கையை நாம் தங்களுடைய அனைத்து காரியங்களையும் அதிலும் இபாதத்துக்கள் அனைத்து விதமான இபாதத்துக்களையும் நபி அவர்கள் செய்பவர்களே மேல் வழியில் இருந்து சூழல் செல்லக்கூடிய ஒரே கூட்டமாகும் தூய்மையோடு நேர்வழியை பின்பற்றி முஸ்லீமாக அமைக்கக்கூடிய பாத்தியம் கிடைக்கட்டுமாக அம்மா சுபஹானோஹம் ரூலில்லா ஹயோ அம்மா